நமது நற்றிணை வானொலியின் வணக்கம் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி நற்றினுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று படாத எனப்படும் மிகப்பெரிய திருவிழா நேபாள நாட்டின் திருவிழாவாகும் இரண்டு செவன்டீன் ஏ கீழ் இந்திய கடற்படை மூலம் கட்டப்பட்ட ஏழு போர்க்கப்பல்களின் முதல் கப்பலின் பெயர் ஐ நீலகிரி என்பதாகும் மூன்று ஜனாதிபதியின் வண்ண விருதை பெற்ற பாதுகாப்பு படை விமான ராணுவ பாதுகாப்பு படை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று குருநானக் தேவ் என்பவரின் ஐநூத்தி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த முன்னிட்டு அவரது பெயரின் நினைவு நாணயங்களை வெளியிட்ட நாடு எது இரண்டு டெல்லி புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த அமைப்பு ஏற்பாடு செய்தது மூன்று ஷெர்பியா ஜூனியர் அண்ட் கேட்டட் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டி எந்த நகரில் நடைபெற்றது